தர்மேச்ச அேச்ச காமேச்ச மோக் ரிஷபாஸ்தி தன்னத்தேஹாஸ்தி நோக்கம் பாரதத்தினுடைய பெருமை சொல்ல வந்தது அறம் பொருள் இன்பம் வீடு ஆகிய நான்கும் பாரதத்தில் விளக்கப்பட்டுள்ளன அதிலும் அறம் தர்மம் நன்கு விளக்கப்பட்டுள்ளது தர்மம் சொன்னாலே தான தர்மம் அப்படின்னு சேர்த்து சொல்லுவது வழக்கம் அவை இரண்டுக்கும் அப்படி ஒன்றும் தொடர்பல்ல இருந்தாலும் வழக்கத்தில் சொல்லி வருகிறோம் இப்ப எக்னத்தில் தர்மத்தை எல்லாம் தர்மபுத்திரன் விளக்கிக் கொண்டு வருகிறார் கேள்வியே அழகு அதுக்கு பதில் ஷடக்கு ஷடக் என்ன தர்மபுத்திரன் நான் வியக்கும்படி பதில் சொல்லி வருகிறார் அதனை இப்ப நாம பார்க்க வேண்டியது அறுபத்தி கேள்வி எதற்காக இன்னன்னாருக்கு இன்னது செய்யப்படுகிறது கொடுக்கப்படுறதுன்னு ரெண்டு கேள்விகள் அதுக்கப்புறம் பார்க்க போறோம் முதல் அறுபத்தெட்டாவது கேள்வி கிமர்த்தம் செய்வேஷு வேலைக்காரர்களை குறித்து கிமர்த்தம் எதற்காக சம்பளம் கூலி கொடுக்கப்படுகிறது வேலைக்காரர்களுக்கு எதுக்கு கூலி கொடுக்கப்படுறது எத்தனையோ பேர் தொழிலாளிகள் அது கீழ் மட்டத்திலேருந்து மேல் மட்டம் வரைக்கும் ஒரு நாளைக்கு நூறு ரூபாய் கூலியிலேருந்து ஒரு நாளைக்கு ஒரு லட்சம் ரூபாய் சம்பளமா கூட இருக்கட்டும் எதற்காக வேலைக்காரர்களுக்கு சம்பளம் கொடுக்கப்படுகிறது வெறும உழைக்கர் தானே கம்பெனிக்கு போறோம் உடனே ஒரு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்துட்றா இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸுக்கு உட்பட்டு இந்த மந்த்லி சாலரியில் நீ வேலைக்கு அமர்த்தப்படுகிறாய் அப்ப நான் உடனே அங்க வேலைக்காரன் ஆயிட்டேன் இந்த வேலைக்காரர் பிரித்தியர்கள் அப்படிங்கிற சொல்லு அந்த சொல்லின் பொருளை ஒழுங்காக புரிந்து கொள்ள வேண்டும் நான் வேலைக்காரனா இருக்கிறது கேவலமான தொழிலே கிடையாது இழி தொழிலும் அல்ல இல்ல என்ன சொல்லலாம் ஒரு தப்ப ஆசை வைக்கிறதுக்கு ஆங்கிலேயர்கள் நமக்கு வந்து முத முதல்ல தப்பு கத்து கொடுத்து அதுல நம்ம தெச திரும்ப ஆரம்பிச்சதே அங்கதான் சாதாரண வேலையா இருந்தா அது செய்யறது கூடாது இப்ப இன்னைக்கு என்ன ஆயிடுத்து எத்தனையோ இடத்தில் நம்ம குனிஞ்சு வேலை செஞ்சா நம்ம வீட்டிலேயே குறிஞ்சு நிமிந்து ஒரு வேலையை செஞ்சோன்னால் அது நமக்கே ஆகாது அதுக்குன்னு சில பேர் இருக்கிறார்கள் அவர்கள் தான் செய்ய வேணும்னு வச்சு நிட்டோம் எதற்கெடுத்தாலும் ஆளை நியமிக்க போக எல்லாருக்கும் கழுக்கு எல்லாருக்கும் முதுகு எல்லாருக்கும் இடுப்பு நாம ஒழுங்கா குறிஞ்சு வேலை பார்த்து வரைக்கும் இந்த எந்த கட்டமுமே படலை இப்ப எல்லாத்துக்கும் வேலைக்காரர்களை வச்சுட்டோம் இல்லையோ வேலைக்காரர்கள்னா வேலையை செய்பவர்கள் வேலைக்காரர்கள் அதுல எந்த தாட்சியுமே கிடையாது நான் ஒரு வேலை செய்யறேன் நான் வேலைக்காரன் நூத்தரை நூறு வேலை செய்கிறார் அவர் வேலைக்காரர்கள் அப்ப இந்த ஓரோரு வேலையுமே அவரவர்களுக்கு ஏற்றது எந்த வேலையும் அன்லாஃபுல்லா இருக்கக்கூடாது இல்லீகலா இருக்கக்கூடாது தர்மத்துக்கு புறம்பா இருக்கக்கூடாது அப்படி இருக்கிற அது உயர்ந்த வேலை தான் ஆனா எந்த வேலையா இருந்தாலும் அது பிரம்ம சிந்தனத்தில் ஈடுபடுத்த வேண்டும் கடைசியில் இந்த வேலை பார்த்துடுறதே வாழ்க்கையினுடைய லட்சியமாகாது அது அல்ல பகவானை தெரிந்து கொண்டு பக்தி பண்ணி அவனை அடையுதல் தான் குறிக்கோள் அப்ப வேலை எதுக்கு பாக்குறோம்னா வேலை பாக்குறோம் கொஞ்சம் சம்பாதிக்கிறோம் வயிற்றை கழுவி கொள்ளுகிறோம் இருக்கிறதுக்கு ஒரு இடம் வேண்டும் பிள்ளைய காப்பாத்தி ஆகணும் மனைவியை காப்பாற்றி ஆகணும் ஆண் வேலைக்கு போறா பெண் வேலைக்கு போறா அவ்வளவே ஆனா அந்த வேலையிலே கொஞ்சம் கொஞ்சமா நமக்கே வெறுப்பு வர ஆரம்பிக்கும் பக்தி வளர வளர இதுல சற்று வெறுப்பு வரும் ஒன்னதுனால தப்பில்லை ஏன்னா வேலைன்னு பார்த்தால் அது மத்தொருத்தர் வேலை நம்ம வேலை அல்ல சாமி நாங்க சொந்தமா தொழில் பண்றோம் சொன்னா கூட எவ்வளவு நாள் எண்பது வயசு பயன் இருக்குமா தொண்ணூறு வயசு பயன் இருக்குமா ஒருத்தரை வச்சுத்தானே வேலையை பண்ணியாகணும் நான் தனியாக பண்ணிட முடியுமா ஆனா பக்திக்கு ஆள் வைக்க முடியாது நானே தான் செய்தாக வேண்டும் கோலு போனா ஆள் அனுப்ப முடியாது நான் தான் பெருமாளுக்கு பூ கட்டணும்னா ஆள் வைக்க முடியாது நான் தொடுக்க வேண்டும் அப்ப பக்தியில் நாம் ஒத்தரும் வேலைக்காரர்கள் நமக்கு நமக்கு கொடுக்கப்பட்ட வேலையை செஞ்சுட்டு இருக்கும் ஆனா லோகத்துல பார்த்தால் வேலைக்காரனுங்கிற சொல்லுக்கே மாறுபட்ட பொருள் பெருமானுக்கு நான் வேலைக்காரன் அவசியமே இல்லை அந்த இன்பீரியாரிட்டி காம்லக்ஸ் வரவேண்டிய தேவையே கிடையாது யார் எந்த வேலையை வேணா செஞ்சிட்டு இருக்கலாம் பக்தியோட பெருமானிடத்துல ஈடுபாட்டோட அந்த வேலையை செஞ்சிட்டு இருந்து இதுவும் பெருமானிடத்துல கொண்டு போய் சேர்க்கறதுக்காகத்தான் என்கிற எண்ணம் இருக்க வேண்டும் அதனால வெறுமை டேபிள் மேல உட்காந்து செய்யறதுதான் ஜாபு அத தவிர மற்றதெல்லாம் மட்டம்னு நினைச்சுட்டோம் இப்ப கேள்வி என்ன வேலைக்காரர்களுக்கு எதற்கு சம்பளம் சொல்றார் திருத்தேஷு பரணார்த்தம் பரணார்த்தம் அவர்களை பரிப்பதன் பொருட்டு அவர்களை தாங்குவதற்காக அவர்களை வசப்படுத்துவதற்காக வேலை செய்பவனை வசப்படுத்துவதற்காக கூலி சம்பளம் கொடுக்கப்படுகிறது வேலை செய்பவன வசப்படுத்த வேண்டுமா வசப்படுத்துறது என்னன்ன நாம் சொல்படி கேட்க வைத்தலாம் அப்படி மட்டும் பொருள் அல்ல வேலைக்காரர்களை வசப்படுத்துதல் சொன்னால் அவர்களிடத்தில அன்ப பொழிந்து அவர்கள் நன்மையே நோக்கி வேலை செய்பவர்களாக வைத்துக் வேலைக்காரர்களை குறவு தோத்த நடக்கிறவே கூடாது காரியாந்தே பிரிருத்திய வர்க்கம்னு சொல்லுவார்கள் முடிக்கிற வரைக்கும் கொண்டாடிவிடக் கூடாது நம்மளே இருக்கட்டும் நாம வேலைக்காரரா இருந்தாலும் இன்னொருத்தர் வேலைக்காரரா இருந்தாலும் நம்ம முதலாளி மட்டும் காரிய முடியறதுக்கு முன்னாடி நம்மளை கொண்டாடி விட்டார்னு அவ்வளவுதான் நான் ஏதோ ரொம்ப சாதிச்சதா நினைச்சிருந்தா அப்பவே வேலை செய்யறதுன்னு நினைச்சிருவேன் அதனால வேலை முடிஞ்ச அப்புறம் தான் கொண்டாடணும் கொண்டாடணும் ஓஹோன்னு ஏன்னா அடுத்த அப்புறம் ஒழுங்கா செய்ய மாட்டோம் ரொம்ப ஒழுங்கா செஞ்சு காமிச்சுட்டோம்னாலும் முதலாளி நம்மகிட்டயே வேலையை கொடுக்குறோங்கிற பயம் வேற இருக்கும் அதனால சுமாராவே வேலை செஞ்சிருவோம் ஒருத்தர் சொன்னார் ரொம்ப நாளா அவர் லீவே எடுக்கல கம்பெனில பெரிய பதவியில இருந்தார் அவர் கிட்டத்தட்ட மூணு நாலு வருஷமா ஆனுவல் லீவ் எடுக்கல மாசம் ஒரு மாசம் எடுத்து வருஷத்துக்கு வருஷம் குடும்பத்தோட வெளியில போக மாட்டாளா அவர் என்னமோ போகவே இல்லை கடைசியில ஒரு நாள் பக்கத்து வீட்டுக்காரர் கேட்டார் உனக்கு என்ன நினைப்பு உன் கம்பெனி உன் தள்ளதான் ஓடதான் நினைச்சுட்டு இருக்கியா ஒரு நாள் கூட லீவ் போடாத போயிட்டு வரியே அப்படின்னு கேட்டார் என் கம்பெனி என் தலையில ஓடலன்னு எனக்கு தெரியும் ஆனா நான் லீவ் போட்டுட்டேன்னா அந்த உண்மைய முதலாளிக்கு தெரிஞ்சு போயிடும் அதுக்காகத்தான் நான் போடாத இருக்கேன் ஏன்னா நான் லீவ் போட்டேன்னாலும் கம்பெனி ஒழுங்காத்தான் ஓட போறது ஓடும் முதலாளி தெரிஞ்சு விடுவார் இந்த ஒண்ணு அவருக்கு இருக்கேன் ஒரு இன்டிவிஜுவ நம்பி கார்பரேட் ஒரு குடும்பம் இருக்கவே இருக்காது அதது அதனுடைய தர்மத்தை நம்பி தான் இருக்கும் அப்ப எதற்கு வேலைக்காரர்களுக்கு சம்பளம் கொடுக்கிறோம் அவர்களை வசத்தில் வைத்துக்கொள்ள நன்கு ஊக்கம் அளிப்பதற்காக அவர்கள் ஒரு தர்ம சிந்தனம் ஒரு உயர்ந்த குறிக்கோளை நோக்கி நன்கு நடைபயில்வதற்காக ஆனா அவர்களை அவமரியாத தோத்தை நடத்திடவே கூடாது இதுக்கு நேர ஒரு திஷ்டாந்தம் சொல்லணும்னால் பகவானையே சொல்லலாம் நம்ம ஒத்தரம் அவருக்கு வேலைக்காரர்கள் தான் அவர் ஒத்தரதான் முதலாளியா இருக்கார் நம்ம எல்லாரும் தொழிலாளிகளை தான் இருக்கோம் பெருமான பல இன்னைக்கா தொழிலாளியா நடத்துவார நம்ம கீழே விழுந்து நமஸ்கரிக்க போனோம்னு வச்சுக்கோ நம்மள அள்ளி எடுத்து வாரி தன்னுடைய மடியில உட்காந்து வச்சுங்களோ அவர் கால தொட்டு வணங்க போனால் நம்மளை கீழ அவர் உட்டுவே மாட்டார் உடனே எடுத்து மடியில உட்காந்து வச்சுன்னு மோக் ராஜ்யத்தையே கொடுத்து விடுகிறார் எந்த முதலாளி இந்த மாதிரி பண்ணுவா தொழிலாளிகள் எப்பவும் தொழிலாளியாத்தான் இருக்கணும் வேலைக்கா செஞ்சுருக்கவா வேலை செய்யறவாள இருக்கணும் வேலை வாங்குறவா வாங்கறவாள போறா இவர்களை இன்னும் கொஞ்சம் வளர விட்டுட்டா இங்கானு நம்ம பதவிக்கு ஆபத்து வந்துருமோன்னு முதலாளிகள் எல்லாம் பயப்படுவா யாரானு இந்திரப்பட்டனம் சொர்க்க லோகத்துக்கு போனோம் அப்படிங்கிறதுக்காக தபஸ் பண்ண ஆரம்பிச்சான்னு வச்சுங்க நீங்க நிறைய கதை கேள்விப்பட்டிருக்கீங்களே ரம்பையாமிச்சு திலோத் தமை அனுப்பிச்சி விடுவர் மேனக்கி அனுப்பிச்சி விடுவர் இவளெல்லாம் நாட்டிய மாடை வச்சு கலைத்து தம் பட்டணத்துக்கே வராத பண்ணிவிடுவர் இதுதான் இந்திரனுக்கு இருக்கிற ரொம்ப நல்ல எண்ணம் இப்படி இருக்கிறவா தான் லோகத்துல பலரும் பார்க்குறோம் இங்கேயானு நம்ம பதவிக்கு போட்டியா வந்துடுற போறாளே நாம கெட்டியா நம்ம இடத்த தங்க வச்சுக்கணும்னு நம்மள முன்னுக்குறவே விடமாட்டா ஆனா பகவான் எப்படி தெரியுமா அவர் திருவடிகளில் நாம வணங்கினோம்னு சொன்னால் அள்ளி எடுத்து தன கருகில் அமர்த்தி கொள்ளுகிறான் இன்னவருக்கு ஆசை என்ன தனக்கு சமமா வைகுண்டத்துக்கு எல்லாரும் வந்து சேர்ந்துடனும் சேர்ந்துடனும் சாதிக்கிறார் உயர்வர உயர் நலம் உடையவன் எவனவன் மயர்வர மதிநலம் அருளினன் எவனவன் அயர்வரும் அமரர்கள் அதிபதி எவனவன் துயரது சுடரடி தொழுது எழு என் தொழுதால் நாம் வேலைக்காரர்களாக இருந்து பகவானை தொழுதால் நாம் அடிமகளாக இருந்து பகவானை தொழுதால் எழலாம் தொழுதால் எழலாம் எவ்வளவு தொழு்தான் விழலாம்னா நாம நினச்சிட்டு இருக்கோம் ஏன்னா வேலை செய்யறதோ வேலைக்காரனா இருக்கிறதோ தவறு சேவாத்திரா தஸ்மாக தாம் பரிவரஜையே பெரியோர்கள் சொல்லி வச்சிருக்காரு இன்னொருத்தனுக்கு சேவை புரியறதுனாலே தள்ளத்தக்கது அது செய்யவே செய்யாதே அது நாய் தொழில் வேலை காரணாவே இருக்கக்கூடாதுன்னா பகவானுக்கு வேலை காரணம் இருக்கணும் அது யார் யாருக்கோ இருக்கிறது இருக்கட்டும் அது ஏதோ உதாரண நிமித்தம் ஆனா பெருமானுக்கு வேலை காரணம் இருக்கிறதுல ஒரு குறவும் இல்லை இது ரொம்ப பெருமப்படத்தக்க வேலை வேலைக்காரர்களிடத்தில் எப்போதும் மரியாதையோடு நடந்து கொள்ள வேண்டும் அதுக்கு எந்த இடத்துல நாம உதாரணம் பார்க்கலாம்னா ராம பார்க்கலாம் மந்தராங்கிற கூனி கைகேயை தயரதன் கல்யாணம் பண்ணி கொண்டு வரும்போது அவளோட ஸ்திரீதனமா வந்தவள் தான் கூனி ஆனா அந்த கூனியின் இடத்துல ராமனூர் விளையாட்டு விளையாடிவிட்டார் நீங்க வந்து இந்த கதை கேள்விப்பட்டிருக்கலாம் ரொம்ப வேடிக்கையான கதை கண்ணனுடைய திருவிளையாடர்கள்லாம் எத்தனையோ நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் ஆனா பாலகிருஷ்ணனுடைய சேட்டிதங்கள் உண்டு பால ராமனுடைய சேர்த்தி நம்ம ஒண்ணு ரொம்ப கேள்விப்பட்டது இல்லை கிருஷ்ணலீலா கிருஷ்ணலீலான்னு பார்ப்போம் ராமலீலா டெல்லியில ஒரே ஒரு பெரிய கிரவுண்ட் இருக்கு ராம்லீலா மைதான் ஸ்ரீராம நவமி அன்னைக்கு மட்டும் அம்பு விடுவா பெரிய ராவணன் பொம்மை கும்பகர்ணன் பொம்மை இந்திரஜித் பொம்மை அப்படின்னு அதெல்லாம் கீழவிடும் அதுக்கு தான் ராமலீலான்னு பேர் வச்சுதான் ராமன் ஒரே ஒரு லீல தான் பண்ணார் இந்த கூனிக்கு பின்னாடி கூன் உண்டு அந்த கூன் உள்ள ஒடுங்கி வெளிய வரா போலே தன்னுடைய அம்பில் மண்ணுருண்டைய வைத்து அந்த கூர் கூனே சிகத்தில் அரங்க ஒட்டி உள்மகிண்ட அரங்கமேனு திருமணிசி ஆழ்வாருடைய பாசனம் அந்த கூனிபூன் உள்ள போகும் வெளியில வரும் இந்த விளையாட்டு ராமன் விளையாடி கூடாது ஆனா விளையாடச்சே வயசு அஞ்சு கடைசியில் இப்ப வயசு இருபத்தி அஞ்சு பட்டாபிஷேகம் நாள் குறிக்கிறேன் இருபது வருஷமா மனசுல ராமன் பட்ட அபசாரத்தை ஞாபகமா வச்சு வஞ்சன் தீர்க்கிறா போல பட்டாபிஷேகத்தை கொடுத்துட்டு போயிட்டாலும் ஆகையால் எப்போதும் வேலைக்காரர்களை மதிப்போடுதான் நடத்த வேண்டும் அவர்களை குறவு தோத்தை நடத்திடக்கூடாது அது கூனியே நேர உதாரணம் இந்த கேள்வி ராமனே பரத நடத்தில கேட்கிறார் ராமன் சித்திர கூடத்தில் இருக்கார் பரதன் அரசை ராமநடத்துல கொடுத்து திரும்ப வர வேண்டும் என்று கேட்பதற்காக வந்திருக்கிறான் ஆனா இன்னும் தாப்பனார் போயிட்டாருங்கிற செய்தியோ பரதன் நாட்டையே ஆளலைங்கிற செய்தியோ ராமனுக்கு தெரியாது பரதன் வந்த உடனே இவன் தான் ராஜாவா இருக்கான்னு நினைச்சு ராமன் வரிஈசியா கேள்வி கேண்டிருக்கா அப்ப சொல்ற மந்திரிகளா அப்பப்ப மாத்தாம இருக்கியா அந்த புறத்தை பத்தி நாட்டுல பேசாதிருக்கியா அரண்மனையில இருக்கிறதா அந்த புறத்துல பேசாதிருக்கியா பகல்ல தூங்காம இருக்கியா வேலைக்காரர்களை மதிப்போட நடத்துறியா அவர்களுக்கு பார்த்து சம்பளம் கொடுத்துடுறியா என்னெல்லாம் ராமன் கேக்கிறார் இவர் பட்டிருக்காரோ இல்லையோ அஞ்சு வயசுல பட்டது இருபது வருஷம் கேட்டு போச்சே அதைத்தான் பரத நடத்திலையும் கேட்கிறார் ஆக நாம் அவர்களிடத்தில் மதிப்போட நடந்து அந்த கொடுப்பது அவர்களை வசத்தில் வைத்திருப்பதாய் நல்லதை குறித்து நடை போடுவதாய் இருக்க வேண்டும் பகவானிடத்தில் நாம் வேலைக்காரர்களாக இருக்கிறோம் என்னால் ஒரு முக்கியமான டெக்னிக்கல் டேம் அதுக்கு மட்டும் என்னன்னு சொல்லிடுறேன் இப்ப கீழே சொல்லே வேலையை பண்றதே நூத்தருக்கு தொழிலாளியா இருக்கிறதே கேவலம் இன்னொருத்தருக்கு சேவையே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு எல்லாம் அடிமகளாத்தர் தான் ஆண்டு மட்டும் நான் ராஜா வந்தேன் நாட்டை ஆண்டு கொண்டு தான் இருக்கிறார்கள் அடிமையுமே சொல்லிட்டோம் என்ன இப்ப ராஜாம நாம ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்திருக்க முல்லையு ஆனா அப்ப ராஜா என் தலையில் திணிக்கப்பட்டவர் நாப்பத்தேழுக்கு முன்னாடி அவர்களா வந்து அவர்கள் நம்ம தலையில உட்காந்து ஆனா இப்ப அப்படி இல்லையே அப்ப நாம தேர்ந்தெடுத்து விட்டால் அவ்விடத்தில் ஒரு குறையும் இல்லை நாம ஒரு வேலையை தேர்ந்தெடுக்கிறோம் பகவான் நமக்கு முதலாளி தேர்ந்தெடுத்துக்கிறேன் தேர்ந்தெடுத்துக் கொள்ள வேண்டும் அப்படி இல்லாமல் பெருமாள் எப்பவுமே உட்காரவே மாட்டார் எனக்கு வேலை செஞ்சாச்சும் ஆச்சுன்னு சொல்லவும் மாட்டார் அவருடைய அருமை பெருமைகள் அவர் எனக்கு பண்ணிருக்கிற எத்தனையோ உதவிகள் அவருக்கு இருக்கிற குணங்கள் இது கேள்விப்பட்டு நாம அவனை தரைவனாக தேர்ந்தெடுத்துக் வேண்டும் அப்படி தேர்ந்தெடுத்த அடிமை தனங்கிறது ஒரு நாளும் பெருமானுக்கு வேலைக்காரர்களாக இருந்தால் எக்குறையும் உலகத்திலும் கூட உதவல வெறும சம்பாதிக்கிறதுக்கு மட்டும்தான் உதவது அந்த முதலாளியும் வெறும் நம்மள சம்பாதிக்கிற மிஷினா மட்டும்தான் வச்சிருக்காள் அதனால யாருக்குமே திருப்தி ஏற்படாது அப்படிப்பட்டதுல இருந்து சம்பளம் முக்கியமா ஜாப் சாட்டிஸ்பாக்சன் முக்கியமா நாம செய்யற வேலை திருப்தியா இருக்கணும் ஒல்லியும் அது சின்ன வேலையா கூட இருக்கட்டும் தாழ்ந்ததா இருக்கட்டும் குறைச்சலான சம்பளம் கொடுக்கறதா இருக்கட்டும் ஆனா திருப்தியா இருக்கணும் பக்தியில பகவானுக்கு நாம என்ன வேலை செய்து கொண்டிருந்தாலும் திருப்தியா இருக்கும் நிம்மதியா இருக்கும் அதனாலதான் இப்ப ஒரு வேலைக்காரருக்கு எதற்காக சம்பளம் கொடுக்கறோம்னால் அது கொடுப்பது அவரை வசத்துல வச்சிருக்கணும் அவருக்கு தேவையான இன்பம் கிடைக்க வேண்டும் வெறும் பணத்தை மட்டும் கொடுத்து ஒரு வேலைக்காரரை வசப்படுத்திடவே முடியாது நாம எப்படி அவளை நடத்துறோம் எவ்வளவு மதிப்பு கொடுக்கறோம் ஒரு தடவை நம்ம வீட்டில கல்யாணம் ஓகோன்னு எல்லாரும் சோறு போட்டுருவோம் அப்புறம் யாரெல்லாம் வேலை செய்யறோ உட்காத்தி வச்சு நாம பரிமாறணும் பண்ணி பார்த்தா தான் அவ எவ்வளவு தூரம் பிரியத்தோடு இருக்காங்க தெரிஞ்சுக்கலாம் இதை பகவானிடத்திலிருந்து தான் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் ஆக இவர்களிடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் இந்த கேள்வியிலிருந்து பதிலிருந்து உணர்ந்தோம் அப்படியே நடந்துக்கணும்னு வேண்டிக் கொண்டு அமைகிறேன் இந்த இந்த உங்கள் உங்கள் எண்ணை செய்யவும் இந்த வேணுகுடிமும் ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்பவும் வினந்தோரும் இந்த ஆடியோ பிராட்காஸ்டை கேட்டு